வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சாம்பவங்கள் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் 19 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ரோமன் கத்தோலிக்க மத குருமாரை மறைத்து வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாக டச்சு அரசால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரான்சுக்கும் புரூசியாவுக்கும் இடையே இடம்பெற்ற போரில் பாரிஸ் நகரை கைப்பற்றும் நிகழ்வு ஆரம்பமானது எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வேழ்ந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி சுடப்பட்டு படுகாயம் அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் இன்று மரணமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உலக சமய உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நியூசிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பின்லாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் திரு வின்ஸ்டன் சர்ச்சில் ஆற்றிய உரையின் தாக்கமாக ஐரோப்பிய கவுன்சில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சார்லி சாப்ளின் இங்கிலாந்து சென்றுவிட்டு அமெரிக்கா திரும்புவதற்கு தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா நிலத்துக்கடியில் தனது முதலாவது அணுகுண்டு சோதனையை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் ஆகியவை பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற ஏழு புள்ளி ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் குறைந்தது ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தாய்லாந்தில் இராணுவ புரட்சியில் இராணுவ தளபதி சோந்தி புன்யா ரத்களின் ஆட்சியை கைப்பற்றினார் பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போலவே மெக்சிகோவில் மீண்டும் கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது எழுபது பேர் பலியானார்கள் ஆயிரக்கணக்கானோர் படுகாயம் அடைந்தனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1886 எட்நூத்தி ஆண்டு பாசல் அலி இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் கோல்டிங் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம்பி ஸ்ரீனிவாசன் தென்னிந்திய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரோஜா வைத்தியநாதன் பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இசா கோபிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேகனா நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காவ்யா மாதவன் இவர்கள் மூவரும் இந்திய நடிகைகள் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அமெரிக்காவின் இருபதாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஷ்ணு நாராயண் இந்திய இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே சுந்தராம்பாள் தமிழ் இசை நாடக கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு யூ ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் இசைக்கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே